அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு திருவள்ளுவரின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டத்தின் கீழ் குரட்பாக்களை அறிவுநலம் முதலான பல தலைப்புகளில் முடிந்த அளவு ஆராய்ந்து வருகிறோம் செயல் நலத்தின் கீழ் தெரிந்து செயல்வகை என்ற அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை ஓரளவு நிறைவு செய்துள்ளோம் இனி திருக்குறளில் நாற்பத்தி எட்டாவது அதிகாரமான வலியறிதல் என்ற தலைப்பில் உள்ள கருத்துகளை திருவள்ளுவரின் திருவருள் துணையோடு கற்க தொடங்குகிறோம் வலியறிதல் என்ற தலைப்பின் பொருள் என்ன ஒருவன் தான் செய்ய நினைக்கும் செயலின் ஆற்றலையும் தனது ஆற்றலையும் உதவி ஆற்றலையும் அதாவது சக்தியையும் புரிந்து ஓர் அமைப்பின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் அவ்வமைப்பை திறம்பட நடத்துவதற்கேற்ற தகுதிகளையும் வழிமுறைகளையும் திருவள்ளுவெருமான் குரட்பாக்கள் வாயிலாக வழங்கி வருவதை நன்கு கற்றுணர கடமைப்பட்டிருக்கிறோம் தலைமை பொறுப்பின் சிறப்பை உணர்தல் கல்வி கேள்விகளால் அறிவுடைமை பெறுதல் சிற்றினம் சேராமல் பெரியோரை சார்ந்திருந்து அறியாமையால் தோன்றும் குற்றங்களை நீக்கி செயல் புரியும் வகையை தெரிந்து செய்ய வேண்டும் என உபதேசித்திருக்கிறார் அரசியல் பகுதியிலே அதனுடைய தொடர்ச்சி தான் இது இனி வலிமையின் அளவை புரிந்து கொண்டு செயல் வேண்டும் என இந்த அதிகாரத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உணர்த்தி அருளுகிறார் அரசனாக இருக்கலாம் அல்லது மந்திரியாக இருக்கலாம் குடும்பத் தலைவனாக கூட இருக்கலாம் நிர்வாகத்தின் பெரிய தொழிலமைப்பின் தலைவராகவும் இருக்கக்கூடும் எல்லோருக்கும் இது தான் இனி இந்த அதிகாரத்தின் முதற் குரட்பாவை ஓதி அதனுடைய பொருளை கற்று உணர்வோம் வினைவலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் தான் செய்ய எண்ணிய செயலின் வலிமையையும் தன்னுடைய வலிமையையும் எதிரினுடைய வலிமையையும் தனக்கும் எதிரிக்கும் உள்ள துணைவர்களின் வலிமையையும் சீர்தூக்கி பார்த்து தன்னுடைய வலிமை மிகுதியாக இருக்குமானால் செயல் புரிய வேண்டும் இல்லை என்றால் விட்டுவிட வேண்டும் என்பது கருத்து ஒரு செயலை செய்யும் இந்த நாள் வகை வலிமையையும் ஆராய்ந்து பின்னர் செய்ய வேண்டும் இதில் சந்தேகம் இருக்குமானால் செய்யாது விட்டுவிட வேண்டும் வினைவழி எனப்படுவது செயலின் திறன் செய்ய வேண்டிய முறை செய்தால் வரும் நன்மை தீமை இவற்றின் நிலை அறிதலே ஆகும் பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்திலே பகவான் சொல்லி இருக்கிற ஸ்லோகத்தின் பொருளையும் சிந்தித்து பார்க்கலாம் இதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும் இதனுடைய அழிவு எவ்வளவு எவ்வளவு பேர் துன்பப்படுவார்கள் நம்முடைய வலிமை என்ன என்பதை அறியாமல் மருளோடு அதாவது மயக்கத்தோடு விவேக்கம் இல்லாமல் எந்த ஒரு செயல் தொடங்கப்படுகிறதோ அந்த செயல் தாமச செயல் என்று சொல்லப்படுகிறது என்பது அந்த ஸ்லோகத்தின் பொருள் அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனபேக்ஷிய பௌருஷம் மோகாதாரப்பே கர்ம எது தத் தாமசம் உச்சியத்தே பழமொழி முன்னூற்றி இருபத்தி பாடல் இவ்வாறு சொல்லுகிறது தற்றூக்கி தன் தூக்கி பயன் தூக்கி மற்றவை கொள்க மதிவல்லார் இனி பதவரை பார்ப்போம் வினைவலியும் தான் செய்ய நினைக்கும் செயலின் பலத்தையும் தன்வலியும் தன்னுடைய பலத்தையும் மாற்றான் வலியும் எதிரியினுடைய பலத்தையும் துணைவலியும் உதவி புரிபவர்களுடைய பலத்தையும் இரண்டு பக்கத்திலும் தூக்கி நன்கு ஆராய்ச்சி செய்து செயல் செயல் புரிய வேண்டும் தான் செய்ய நினைக்கும் செயலின் பலத்தையும் தன்னுடைய பலத்தையும் எதிரியினுடைய பலத்தையும் உதவி புரிபவர்களுடைய பலத்தையும் நன்கு ஆராய்ந்து செயல்புரிய வேண்டும் இதுவே இந்த குரட்பாவின் பொழிப்புரை வினைவலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்